அவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட தன் அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகின்றார் என்று நபிஹா அலிஹுல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது முஸ்லிம் இரண்டு அறிவிப்பில் பின்வருமாறு பாலைவனத்தில் பயணம் செய்யும் பொழுது ஒருவரின் வாகனம் தொலைந்து விடுகிறது அதில் தான் உணவும் தண்ணீரும் இருந்தது இதனால் மிகவும் கவலையுட்டார் பயணத்தை தொடர முடியாத நிலையில் ஒரு மரத்திற்கு அருகில் வந்து அதன் நிழலில் நின்றுவிட்டார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவர் வாகனம் நிற்கிறது உடனே அதன் கடிவாளத்தை பிடித்து மிக மகிழ்ச்சியுடன் இறைவா நீ அடிமை நான் இறைவன் என்று சந்தோஷ மிகுதியால் தவறாக கூறிவிடுகிறார் இவரின் சந்தோஷத்தை விட அல்லாஹுவுக்கு தன் அடியான் தன்னிடம் தௌவா செய்யும் பொழுது மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள்